வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி செய்தி சேவை ஜூன் 20, இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் ஆறாம் நாள் புதன்கிழமை இன்று நாளிடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் சேலம் சென்னை எட்டு வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்துபவர்கள் மீது தமிழக அரசு அடக்குமுறையை கையாள்வது கடும் கண்டனத்திற்குரியது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பட்டா மாறுதலுக்கு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய சல்வேயர் செல்வத்தை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர் மன்சூர் அலிகான் மீது நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் எஸ் சேகர் மீது ஏன் இன்னும் எடுக்கவில்லை என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக தெரிவித்துள்ளார் மாணவர்கள் வன்முறையில் ஈடுபடுவதை தடுக்க அவர்களுக்கு கவுன்சிலிங் அளிக்கப்படும் பெற்றோர்களுக்கும் அறிமுறை வழங்கப்படும் என இணை அன்பு தெரிவித்துள்ளார் கோவையில் நீதிமன்றத்தால் மூடப்பட்ட டாஸ்மாக் கடைக்கு அருகே சட்டவிரோதமாக பார் திறக்கப்பட்டு அதில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களின் தொகுதிகளில் தேர்தல் நடந்தால் அதிமுக வெற்றி பெறாது என்று சீமான் கருத்து தெரிவித்துள்ளார் தென்கடலோர மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது எட்டு வழி விரைவு பசுமை சாலைக்காக தமது மலையடிவார நிலம் கையகப்படுத்துவதை எதிர்த்த மூதாக்கியை சேலம் காவல்துறையினர் கைது செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் அழைப்பு விடுத்த வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள பேராசிரியர் நிர்மலா தேவிக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்த அனுமதி கோரிய வழக்கில் நிர்மலா தேவி பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது ஜெயலலிதா குறித்த அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனின் பேச்சு உளரல் அல்ல உண்மை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்துள்ளார் திமுக நிர்வாகிகள் பொதுக்கூட்டங்கள் கட்சி நிகழ்ச்சிகளில் இனி பிளெக்ஸ் பேனர் கட் அவுட் விளம்பரங்கள் வைத்து பொதுமக்கள் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு செய்யவே கூடாது என ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் யோகா உடற்பயிற்சி என பிஸியாக இருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் முதல்வர் ஐ ஏ எஸ் அதிகாரிகள் இடையிலான பிரச்சினையை தீர்த்து வைக்க சிறிது நேரம் ஒதுக்குவாரா என நடிகர் பிரகாஷ் எழுப்பியுள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையில் கசிவு ஏற்பட்ட கந்தக அமில குடோனில் இருந்து கந்தக அமிலம் வெளியேற்றப்பட்டு வருகிறது இது தவிர வேறு ஏதும் ரசாயன கசிவு உள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என தூத்துக்குடி ஆட்சியர் சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் காஷ்மீரின் பத்திரிகை ஆசிரியர் சுஜாக் புகாரி பயங்கரவாதிகளால் சுட்டு கொலை மற்றும் ராணுவத்தினரால் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கொலை ஆகியவற்றை கண்டித்து முழு அடைப்பு போராட்டம் நடத்த பிரிவினைவாத தலைவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெறுவதாக அம்மாநில பாஜக பொறுப்பாளர் ராம் மாதவ் அறிவித்துள்ளார் இந்தியா சீனா இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்று இந்தியாவுக்கான சீன தூதர் லுவோ ஜகோலி வலியுறுத்தியுள்ளார் மத்திய ஆசிரியர் தகுதி தேர்வை தமிழ் உள்ளிட்ட இருபது மொழிகளில் நடத்துவது தொடரும் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார் அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக வேலை செய்யாத ஏடிஎம் இயந்திரத்திலிருந்து சுமார் பனிரெண்டு லட்சம் பணத்தை எலி ஒன்று கடித்து குதிரை வைத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பொழிவு குறைந்ததன் எதிரொலியாக தமிழகத்துக்கு திறக்கப்பட்ட நீரின் அளவு ஒரே அடியாக வினாடிக்கு எழுநூறு கன் குறைக்கப்பட்டது ஜெய்ப்பூரில் இருந்து மும்பை செல்லும் இண்டிகோ விமானத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது மர்ம நபர் தொலைபேசியில் விடுத்த மிரட்டலை அடுத்து விமானத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் ஆய்வு செய்தனர் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் டெல்லியில் தர்ணாவில் ஈடுபட்டுள்ள முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு ஆளுநர் கடிதம் எழுதியுள்ளார் தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளை சந்தித்து பேசுமாறு ஆளுநர் எழுதிய கடிதத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பியூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறியுள்ளதால் இந்தியாவுடனான வர்த்தக வாய்ப்புகள் பெருமளவில் அதிகரித்துள்ளதாக பிரிட்டன் நாட்டின் சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சர் லியம் பாக்ஸ் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் ரயிலில் பிறந்த குழந்தைக்கு இருபது வயது வரை இலவசமாக ரயில் பயணம் செய்ய அந்நாட்டு ரயில்வே சிறப்பு சலுகை வழங்கியுள்ளது கடந்த வருடம் மட்டும் அறுபத்தி எட்டு மில்லியன் மக்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறி அகதிகளாக வாழ்ந்து வருவதாக ஐநா கூறியுள்ளது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப்பின் மனைவி கல்சும் ஷெரீப் தொண்டை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளார் புற்றுநோயால் அவதிப்படும் கல்சும் ஷெரீப் லண்டனில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்வீடனின் மல்மோ நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இருவர் கொல்லப்பட்டதுடன் நால்வர் காயமடைந்துள்ளனர் செவ்வாய் கிரகம் அடுத்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பூமிக்கு மிக அருகில் வருகிறது பூமியில் இருந்து பார்த்தால் செவ்வாய் கிரகம் நன்றாக தெரியும் என்று அமெரிக்காவின் நாசா மையம் தெரிவித்துள்ளது ஈராக்கில் உள்ள குர்திஸ்தான் தொழிலாளர்கள் கட்சி என்னும் அமைப்பை அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் மற்றும் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளன கூகுள் மேப்கள் வழியாக உபேர் வாடகை வாகனங்களை நேரடியாக புக் செய்யும் வசதியை கூகுள் நிறுவனம் ரத்து செய்துள்ளது ஆப்பிள் நிறுவனம் தனது போன்களில் அடுத்தடுத்து சில மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் செய்ததை அடுத்து தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் அந்த நிறுவனம் நாற்பத்தி கோடி ரூபாய் அபராதம் கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தகுந்த ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்தவர்களை அமெரிக்கா கைது செய்துள்ளது ஈராக்கின் வடபகுதி மற்றும் துருக்கியின் தென்கிழக்கு மாகாணங்களில் துருக்கி விமானப்படை நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு குர்திஷ் போராளிகள் பலியாகியுள்ளனர் அமெரிக்க ராணுவத்தில் விண்வெளி படையை உருவாக்க பெண்டகனுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் சீன பொருட்கள் மீது மீண்டும் பத்து கூடுதல் வரியை விதிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தண்ணீரை தூய்மைப்படுத்த முருங்கை மரம் உதவும் என்று அமெரிக்க பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் ஆஸ்திரேலியாவின் பெர் மிருக காட்சி சாலையில் உள்ள அறுபத்தி இரண்டு வயது ஓராங்குட்டானின் பெயர் புயான் உலகின் மிக வயதான ஓராங்குட்டான் என்ற பெருமையுடன் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது வணிகச் செய்திகள் அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் உலக அளவில் சந்தையில் பலவீன நிலை உள்ளது இந்தியாவில் இறக்குமதியாளர்கள் மற்றும் வங்கிகளுக்கு அமெரிக்க கரன்சிகளின் தேவை அதிகரித்த நிலையில் ரூபாயின் மதிப்பு குறைந்தது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட பிறகு மெக்னீசியம் சல்பைட் உரம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருளான ஸ்பென்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் விலை மும்மடங்கு அதிகரித்ததால் உர உற்பத்தியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர் நடப்பு நிதியாண்டில் நாட்டின் நிதி பற்றாக்குறை மூன்று புள்ளி மூன்று சதவீதம் என்ற அளவில் நிர்ணயித்த இலக்கிற்குள் இருக்கும் என மத்திய நிதியமைச்சராக தற்காலிக பொறுப்பில் உள்ள பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் இந்திய டெஸ்ட் அணியின் முன்னணி பேட்ஸ்மேன் குஜராத் டெஸ்ட் போட்டியில் மட்டுமே விளையாடுவதாலும் ஐ பி எல் தொடரில் ஏலம் போகாததாலும் அதிக நேரம் கிடைப்பதால் இங்கிலாந்தில் நடைபெறும் கவுண்டி கிரிக்கெட் போட்டியில் விளையாடி வருகிறார் தென் ஆப்பிரிக்காவின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் டெல் ஸ்டெயின் தற்பொழுது இலங்கைக்கு எதிரான தென் ஆப்பிரிக்க தொடருக்காக அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுக்கல் அணிக்காக சிறப்பாக விளையாடி வரும் ரொனால்டோவுக்கு மெடிரா விமான நிலையத்தில் சிலை வைக்கப்பட்டது அவரது ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இடம்பெற்ற இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வெற்றி தோல்வியின்றி முடிவுக்கு வந்துள்ளது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இங்கிலாந்து பெல்ஜியம் ஸ்வீடன் அணிகள் வெற்றிகளை பதிவு திரைச் திரைச்செய்திகள் சமூக கருத்துக்களை பேசும் அரசியல் படங்களில் காலாவை விட மெர்சல் தான் சிறப்பாக இருந்ததாக நடிகர் விஜயின் தந்தையும் இயக்குநருமான எஸ் ஏ சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் பொன்றாம் சிவகார்த்திகையின் மூன்றாவது முறையாக இணைந்துள்ள ராஜா. படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வந்த நிலையில் படப்பிடிப்பு நிறைவு பெறுவதாக படக்குழு அறிவித்துள்ளது ஏசி முகில் இயக்கத்தில் பிரபுதேவா நிவேதா பெத்துராஜ் நடிப்பில் உருவாகி வரும் புதிய படத்தில் காவல் உதவி ஆணையராக பிரபுதேவா நடித்து வருகிறார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன தினம் ஒரு துளி பொது அறிவு குவியல் அறிவோ அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்வுகளை செவிமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் நன்றி வணக்கம்